பகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வா எல்லாம் செயல் வள்ளுவர் இந்த குரட்பாவில் என்ன சொல்லுகிறார் தர்மத்தை ஒரு விடக்கூடாது அதர்மத்தை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை பண்ணுகிறார் தர்மத்துக்கும் தனி மனிதனுடைய வெறுப்பெருப்புக்கும் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு ஆக தர்மத்தினால்தான் நம்முடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விருப்ப ஏற்பையும் ஏன்னா யாருடைய இதுக்கு இந்திய நாட்டினுடைய சட்டம் நம்ம தனி விருப்ப ஏற்பையோ மற்றவங்க விருப்ப ஏற்பையோ சார்ந்து இல்லை சட்டம் தன்னோட வேலையை செய்கிறது எல்லாம் சட்டத்தை தானே சொல்லுகிறார்கள் சட்டத்தை வந்து சில சமயம் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் சில இடங்களில் அவங்க நம்மள்ட சட்டம் சொல்லுவாங்க ஆனால் நாம் அதே சட்டத்தை எடுத்து சொன்னால் என்ன சட்டம் பேசுறியாம்பாங்க ஆமாம் சட்டம் தான் பேசுகிறேன் சட்டம் தானே இருக்கு சட்டப்படி தானே பேச முடியும் அப்போ சட்டப்படியாக பேசுனா நாங்களும் சட்டப்படி பார்த்துக்குறோம்லாம் மிரட்டுவாங்க இதெல்லாம் நம்ம சமூகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் யாருமே சட்டத்தை வந்து தெய்வமாக நினைக்கணும் அப்போ சட்டத்துக்கு மதிப்பு சட்டம் பேசுகிறோன்னு சொல்லி சட்டத்தையே அவமதித்து மக்களை அவமதிக்கிற பெரிய பொறுப்பில் இருக்கிற சில பேர்லாம் நாட்டு மக்களை அவங்களுடைய விருப்ப வெறுப்புனால் அவமதிக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் பார்க்குறோம் இதுக்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி கொடுத்த அந்த அற வழியை சரியாக பின்பற்றாத தான் காரணம் அறம் வந்து வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது அறத்தை கடைப்பிடிக்கிறதுனால துன்பப்படுறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் அறிவுபூர்வமாக அறத்தை கடைப்பிடிக்கவில்லை என்றுதான் பொருள் அறத்தை பற்றின சரியான அறிவில்லாமல் அறத்தை முறையாக கடைப்பிடிக்காமல் இருந்தால் தான் துன்பம் ஏற்படும் அறத்தை கடைப்பிடிப்பவனுக்கு துன்பம்ங்கிறது துன்பமாகவே தெரியாது ஏன்னா அறத்தை கடைப்பிடிக்கிறதுலே அவனுக்கு ஒரு இன்பம் இருக்கிறதுனால அந்த துன்பத்தை அவன் தர்மமான முறையிலேயே எதிர்கொள்வான் துன்பம் வந்ததுன்னா அந்த துன்பத்தை எப்படி அற வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியும் வாழ்க்கையில் எந்த உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அறத்தை பற்றிய தெளிந்த அறிவுடையவன் ஒருபொழுதும் அறத்தை விட்டு விலக மாட்டான் அந்த அற வாழ்க்கையில் நமக்கு ஒரு டேஸ்ட் ருச்சி ஏற்படணும் அப்படி ருச்சி ஏற்பட்டுவிட்டால் அப்புறம் நமக்கு இந்த பொருளியல் வாழ்க்கையிலாம் ருச்சி இருக்காது பயனில்லாத ஒரு வாழ்க்கையில் நமக்கு என்னது ருச்சி இருக்கணும் அந்த தர்மத்தில் ருச்சி ஏற்பட்டுவிட்டால் அப்புறம் நமக்கு விடமாட்டோம் கடவுள் டை நம்ம கேட்க வேண்டியது இறைவா அற வாழ்க்கையில் எனக்கு ஆழ்ந்த பிடிப்பு இருப்பதற்கு அருள் புரிவாயாக இயல்பான ஒரு பிடிப்பு இருப்பதற்கு அருள் புரிவாயாகனு பிரார்த்தனை பண்ணலாம் ஒழுக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை இறைவனுடைய அருளால் நாம் உணரணும் இறக்குற வரைக்கும் எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி அறத்தை கடைப்பிடிக்கணும் தான் இந்த குரலில் நாம் பார்த்து கொண்டிருக்கோம் ஒல்லுதல்னு சொன்னால் இயலுதல்னு அர்த்தம் எப்பாடுபட்டாவது எந்த வகையிலாவது இடைவிடாமல் முயற்சி பண்ணி ஒருத்தர் ஊக்கத்தோட அறச் செயல்களில் ஈடுபடணும் அதுதான் இதனுடைய கருத்து ஒல்லுதல்ங்கிறதுனுடைய விளக்கம் தண்டியடிகள்னு ஒரு சிவபக்தர் கண்பார்வை இழந்த போதும் திருவாரூர் குளத்தை அவர் ஒருத்தரே செப்பனிட்டு இடைவிடாமல் சிவத்துண்டு ஆற்றி சிவன் அருளால் பார்வை கிடைக்கப்பெற்றார் இதெல்லாம் பொய் கிடையாது அந்த அறத்தை கடைபிடிக்கிறதுனுடைய ஒரு பெரிய மகிமை இது வாழ்க்கையோட நிலையாமையை நாம் புரிஞ்சுக்கணும் நாம் உள்ளே இழுக்கிற ஒவ்வொரு மூச்சுக்காத்தினுடைய மேன்மையை சிறப்பை உணரணும் புண்ணியன் செய்கிறதுக்கு தான் உயிர்களாகிய நமக்கு மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய உடம்பில் இருக்கிற சக்தி பொருள் பணம் எதாக இருந்தாலும் சரி நேரம் இதெல்லாம் வைத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் அறத்தை கடைப்பிடிக்கணும் ஓவாதேன்னு சொன்னால் இடைவிடாமல்னு அர்த்தம் உலக விஷயங்களில் நாட்டம் சோம்பேரித்தனம் புண்ணிய காரியங்களை பண்ணுறது மூலம் ஜெயிக்கணும் அதுக்கு விழிப்புணர்வோடு அறத்தை கடைப்பிடிக்கணும் எப்போ மரணம் வரும்னு யாரும் சொல்ல முடியாது என்றைக்கு வரும்னு தெரியாது ஏதோ கடைசி காலத்தில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எத்தனையோ பேர் இடையில திடீர் திடீர்னு இறந்து போகிறத பார்த்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை மாத்திரம் தொடர்ந்து நிறைய நாள் இருக்கும் அப்படின்னு நாம் அளவுக்கு மீறி கற்பனை பண்ணிடக்கூடாது ஆக மரணம் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது எந்த நேரம் வேணாலும் வரும் அதனால் இறைவனை இடைவிடாமல் எண்ணிக்கொண்டு அறச் செயல்களில் ஈடுபடணும் மனதால் வாக்கால் உடலால் அறச் செயல்களை செய்ய வேண்டும் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் ஆனந்தமாக இருக்கட்டும்னு மனசால நினைச்சாலே பெரிய புண்ணியம் எனக்கு இந்த சமூகம் துன்பத்தை எவ்வளோ கொடுத்தாலும் சரி நான் ஒரு நாளும் தவறான செயல்களை செய்ய மாட்டேங்கிற உறுதியோடு வாழணும் பணத்தாலையும் புண்ணியம் பண்ணலாம் நேரத்தாலேயும் புண்ணியம் பண்ணலாம் காலத்தை இன்னொருத்தருக்கு நல்ல காரியத்தை கொடுக்கறதும் பெரிய புண்ணியம் தான் அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் புண்ணியம் செய்ய வேணும்னு ஆயிரக்கணக்கான வழி இருக்குது புண்ணியம் பண்ணுறதுக்கு ஆக இடைவிடாது இயன்ற வகையில் எல்லாம் அரவினை செய்க எல்லா காலத்தும் எல்லா இடத்தும் எல்லோருக்கும் எல்லா கருவிகளாலும் அரவினை செய்கிறது பொருள் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள்